அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மறுமை நாளில் என்னிடம் மக்களின் மிக நெருக்கமானவர்கள் என் மீது செலவாத் அதிகமாக கூறியவர்கள் தான் என்று நபிசல்லு அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி நான்கு எட்டு நான்கு இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்